வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது அரசு பள்ளி ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை நகரில் கட்டபட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சக்கரம் ஒன்றில் படச்சொருள்களைச் செருகி தொடர் படமாக காட்டக்கூடிய ஸோய்ட்ரோப் இசட்ஓ இடிஆர்ஓ பிஇ ஜோய்ட்ரோப் என்ற கருவிக்கான காப்புரிமத்தை வில்லியம் லிங்கன் என்பவர் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நெதர்லாந்தில் நூற்றி ஆண்டுகள் பழமையான டி ஆட்ரியன் என்ற காற்றாலை தீயில் எரிந்து அழிந்தது இதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மிசிசிபியில் அமெரிக்காவின் மிசிசிபியில் நார்டெஸ் என்ற இடத்தில் இரவு விடுதி ஒன்று தீப்பி தீப்பற்றியதில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அரபு இஸ்ரேல் போரின் போது இஸ்ரேலின் முக்கிய துறைமுகமான ஹைப்பா பாலஸ்தீனர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு முதலாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு கோலாலம்பூரில் நிறைவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எய்ட்ஸ் வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் கனெக்டிகட் மாநிலத்தில் பிரிட்சோர்ட் என்ற இடத்தில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் இருபத்தி எட்டு கட்டிட தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நபீபியா நாடு ஐநா மற்றும் காமன்வெல்த் அமைப்புகளில் சேர்த்து கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வாக்கெடுப்பில் எத்தியோப்பியாவில் இருந்து பிரிவதற்கு எரித்திரியர்கள் பெருமளவில் ஆதரவாக வாக்களித்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ரஷ்யா தனது விண்வெளி திட்டத்தின் கீழ் சோயுஸ் ஒன்று என்ற விண்கலம் மூலம் விளாடிமிர் கொமாரவ் என்ற விண்வெளி வீரரை விண்ணுக்கு அனுப்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஜேம்ஸ் பியூக்னன் அமெரிக்காவின் பதினைந்தாவது அதிபர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மேக்ஸ் பிளாங்க் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் இயற்பியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு லெஸ்டர் பியர்சன் நோபல் பரிசு பெற்ற கனடா நாட்டு பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இ முருகையன் ஈழத்து கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் ஜானகி தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு கால் பென் குஜராத்தி வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க நடிகர் இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறநூற்றி பதினாறாம் ஆண்டு வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சத்யஜித் உலகப் உலக பெற்ற திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு லலித் அதுலத் முதலி இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சர்